ஹதீஸ் இருநூற்றி எழுபத்தி ஆயிஷா ரூலா உன்ஹா அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் எஹ்ராமணிந்தவர்களாக இருக்கும் நிலையில் அவர்களுடைய தலைமுடிக்கிடையில் நறுமணத்தின் பலபளப்பை நான் இன்றும் பார்ப்பது போன்று இருக்கிறது